ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு அபுல் முத்தலீப் அல்லாஹுடம் என்று கேட்டேன் அல்லாஹுவிடம் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று நபிஹல்ல அவர்கள் கூறினார்கள் சில நாட்கள் நான் இருந்துவிட்டு மீண்டும் வந்தேன் இறை தூதர் அவர்களே அல்லாஹுவிடம் நான் கேட்கக்கூடியதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டேன் அப்பாஸ் அவர்களே இறை தூதரின் சிறிய தந்தையே அல்லாஹுவிடம் உலகிலும் அருமையிலும் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று என்னிடம் நபி சொல்லு அணிஹல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி மூன்று ஐந்து ஒன்று நான்கு இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்